ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து ஸ்ராத்தங்கிற தலைப்பில் தர்மங்களைப் பார்த்துன்னு வரோம் அதில் நம் தாயார் தகப்பனார்களுக்கு நாம் செய்யக்கூடியதான ஸ்ராத்தங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கர்மா கட்டாயம் செய்யணும் அந்த விஷயத்தில் நமக்கு ஒரு ஆலசியமே இருக்கப்படாது ஆலசியம்னா சோம்பல் சோம்பலே வரப்படாது அது ஒன்று செய்தாலே போகிறோம் நம் வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவையும் நம் பித்தக்கள் நமக்கு கொடுத்துட்றா அப்படிங்கிறதுக்கு வேதத்தில் புராணங்கள்ல சரித்திரங்கள் நிறைய இருக்குது எந்த ஒரு கர்மா ஆரம்பித்தாலும் முதல்ல பிதற்கள் தான் முதல்ல ஆராதிக்கிறோம் பித்பூஜனம் தான் முதல்ல வருது பிதர்கள் வராளாங்க அப்படின்னா கட்டாயம் வரான்னு வேதம் சொல்கிறது அதற்குன்னு ஒரு சரித்திரமே சொல்லப்படுறது வேதத்தில் அதைத்தான் இப்போது விரிவாக பார்க்க போகிறோம் இந்த சரித்திரத்தை தான் ஸ்ராத்தம் நடக்கிற பொழுது அந்த பிராமணர்கள் போஜனம் பண்ணுற சமயத்தில் அபிஸ்ரவணம்னு சில மந்திரங்கள் பாராயணம் பண்ணுறதுன்னு வழக்கம் அதற்கு அபிஸ்ரவணம்னு பேர் அதிலே இந்த மந்திரங்கள்லாம் சொல்லப்படுறது இந்த சரித்திரமும் அதில் சொல்லப்படுறது பிதற்கள்லாம் எப்போ வரா எப்படி வராங்கிறதெல்லாம் நம்முடைய வேதமே நமக்கு காண்பிக்கிறது அந்த சரித்திரத்தை தான் விரிவாக பார்க்க போகிறோம் அதாவது அந்த சரித்திரம் எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா எங்கே நாம் தேவதைகளை உத்தேசித்து ஆகுதிகள் கொடுத்தாலும் அங்கே பித்திருக்களை உத்தேசித்தும் ஆகுதிகள் கொடுக்குறோம் பித்தர்க்களுக்கு பாகம் இல்லாமல் எங்கேயுமே கிடையாது எல்லா இடங்கள்லேயும் பித்தர்க்களுக்கும் நாம் பூஜை பண்ணுறோம் எப்படி அதுவா அது மாதிரி வந்தது அப்படின்னா வேதம் எப்படி நமக்கு காட்டுறதுன்னா ரெண்டு வேதத்தில் ரெண்டு இடத்துல இருக்குது இந்த சரித்திரம் அது ரெண்டையும் தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதாவது அங்கிரசோவை சத்ரமா சதா அங்கிராதி மகர்ஷிகள் சத்ரயாகம் ஆரம்பித்து பண்ணினா சத்ரயாகம்ங்கிறது ரொம்ப வருஷம் செய்யக்கூடியதான ஒரு யாகம் அது ரொம்ப கட்டுப்பாடாக செய்துன்னு வராம் ப்ரிஷ் நர் மதுகா சீத்து அந்த யாகத்துக்கு நாம் எந்த ஒரு அனுஷ்டானத்தை எடுத்துட்டாலும் ஒன்றும் தயிர் தயிர் தேவைப்படும் இல்லை நெய் தேவைப்படும் இல்லைன்னா பால் தேவைப்படும் இந்த நெய் வெண்ண தயிர் பால் இவைகளுக்கெல்லாம் மூலம் எது அப்படின்னா பசுக்கள் பசுக்கள் இல்லாட்டால் நமக்கு இந்த வஸ்துக்கள்லாம் கிடைக்கவே கிடைக்காது ஒன்றும் வேண்டாம் இப்போது இன்னைக்கு லோக்கத்தில் இருக்கிற பசு மாடுகள் அத்தனைக்குமே அத்தனையுமே நாளைக்கு காலம்புறலேருந்து நாம் ஒரு சொட்டு பால் கூட கொடுக்கப்படாது அப்படின்னு ஒரு பிரதிஜை பண்ணி என்ன ஆகும் ஒரு ஒரு சொட்டு பால் கிடக்காது அவ்வளோதான் நாளைக்கு காலம்புரை காஃபி சாப்பிட்றதுக்கு பால் இருக்காது திண்டாடி போயிடும் பால் கிடைக்காது தயிர் கிடைக்காது நெய் கிடைக்காது பால் இல்லாத வஸ்துக்களே இன்றைக்கி இல்லை அப்படிங்கிற நிலையில் இருக்குது அப்படி நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான உணவுப் பொருளை கொடுக்கறது பசுக்கள் அவ்வளவு முக்கியம் பசுக்கள் ஆகேனால தான் கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோன்னு தனப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் கோவை தான் முதல்ல சொல்கிறோம் கோக்கள்லாம் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா மாடுன்னு இல்லைன்னா நாளைக்கு நமக்கு உணவுப் பொருளே இல்லாமல் போயிடும் அவ்வளோ முக்கியம் பசுக்கள் அது கூட இப்போ பேச்சு வழக்கில் என்ன ஆகிடுதுன்னா அந்த மாடு சாப்பிட்ற ஆகாரங்கள்ல எல்லாம் விஷம் கலந்து வருது ஆகையினாலே நாம் சாப்பிட்ற பால் கூட ஆரோக்கியமான பாலாக இல்லாமல் போயிடுது அதில்லாம் விஷம் வருதுன்னெலாம் இப்போ பேச்சு வழக்கில் வந்துடுச்சு ஆனால் அதில் ஒரு ரகசியம் இருக்குது என்னென்னா மாடு என்ன விஷம் சாப்பிட்டாலும் அந்த விஷம் பாலில் வரவே வராது அதுதான் மாட்டுக்கிட்ட உள்ள சிறப்பு அப்படி ஆராய்ச்சி பண்ணினான் கல்கத்தாவில் ஒரு ரிசர்ச் பண்ணினான் பத்து மாடை தனியாக கட்டி அந்த பத்து மாடுக்கும் தினப்படி விஷம் கலந்த ஆகாரங்களே கொடுத்து அது தினப்படி கறக்கிற பாலை பால் அது போடுற சாணை சாணம் அது போடுற கோமூத்திரம் இது எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு ஆராய்ச்சி பண்ணினான் எதில் விஷம் ஜாஸ்தியாக வருது அப்படின்னு பார்க்கணும்னு ஆராய்ச்சி பண்ணினான் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பதினோரு மாதம் ஆராய்ச்சி பண்ணினான் பதினோரு மாதம் ஆராய்ச்சி பண்ணதில் அவளுக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிது என்னென்னா அது அது சாப்பிட்ட விஷம் பூரா பாலில் அல்லது கோமய சாணத்தில் அல்லது கோமூத்திரத்தில் மூணுலையுமே வரலை மூணுலையுமே விஷம் வரவே இல்லை அதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது இது மூணு தான் அது வெளியிடுற வஸ்துக்கள் ஆனால் இது மூணுலேயுமே அந்த விஷம் வரலை அப்படின்னு அந்த மாட்டையே ஸ்கேன் பண்ணி பார்த்தா பார்த்ததுல ஒரு ஆச்சரியம் அவளுக்கு அது சாப்பிட்ட விஷம் பூரா கழுத்தை தாண்டி உள்ளே போகவே இல்லை கழுத்துலையே நின்றுடுத்து அது சாப்பிட்ட விஷம் பூரா அந்த உள் நாக்கு என்ன பண்ணுறது அது சாப்பிட்ற வஸ்துக்கண்ட உள்ள விஷத்தை ஃபில்டர் பண்ணி ஆகாரத்தை மட்டும் உள்ளே அனுப்புறது இப்படி ஒரு ரிசர்ச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்பட்டா அப்படியே மாடு விஷமே சாப்பிட்டாலும் கூட நமக்கு விஷத்தை கொடுக்கல மாடு நாம் தான் அதற்கு விஷத்தை கொடுக்குறோம் அது சுத்தமாக கலந்த பாலை விஷம் கலந்து கொடுக்கறதுன்னு வச்சு நிட்டோம் நாம் தான் கலக்கிறோம் விஷத்தை பால்ல மாடு கலக்கிறது இல்லை அப்படி பசு மாடுங்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் நாம் செய்யக்கூடிய அனுஷ்டானங்களுக்கு பசு மாடு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ரிஷிகள்லாம் நமக்கு பண்ணி காண்பிச்சிருக்கா அப்படி அங்கிராதி மகரிஷிகள் பசு மாடுகளை நிறைய வச்சுண்டு அதனுடைய பாலை கறந்து தான் அந்த யாகம் பண்ணுறாள் தேஷாம் ப்ரிஷ் நர் மதுகாசீத்து அவர்கள் வச்சின்றிருக்கிற மாடு வெள்ள நிறத்தில் உள்ள தேனு கண் போட்டு மாடு கண் போட்டு பத்து நாள் ஆச்சுன்னா அதற்கு தேனுனு பேர் அப்படி வச்சின்றிருக்கா மாடுகளை சர்ஜிஷேனா ஜீவத்து அந்த யாகம் எதற்கு பண்ணுறா அப்படின்னா நிறையா மழை பெய்யணும் தேசம் சுபிக்ஷமாக இருக்கணுங்கிறதுக்காக யாகம்ன்றா ஆனால் யாகம் நடந்துகிட்டே இருக்கே தவிர மழையே இல்லை அந்த மாடுகளுக்கெல்லாம் ஆகாரம் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டது அப்போது இவ என்ன பண்ணினா அந்த யாகத்துக்கு உபயோகப்படுத்தின வஸ்துக்களுடைய மீதி சக்கைகள்லாம் எடுத்துன்னு வந்து அந்த மாடுகளுக்கு போட்டால் சாப்பிட்றதுக்கு சர்ஜி ஷேனா ஜீவத்து அந்த சோம சோமம்னு ஒரு கொடி அந்த கொடியை பிழிஞ்சி அந்த எசன்ஸை எடுத்துட்டால் அந்த சக்கைக்கு ரிஜீஷம்னு பேர் அந்த சக்கைகள்லாம் கொண்டு வந்து அந்த மாட்டுக்கு போட்டால் சாப்பிட்றதுக்கு அந்த சக்கைகளை சாப்பிட்டு மாடு வாழ்ந்துன்னு வந்தது தே எப் பண்ணு பாத்தா மகரிஷிகள்லாம் என்ன நிறையா மழை வரணும்னு இப்படி ஒரு யாகம் பண்ணுறோம் ஆனால் ஒன்றுமே நடக்கலையே மாடுகள்லாம் சிரமப்படுறதே கஷ்டப்படுறதே நாம் எதற்காக யாகம் பண்ணுறோம் அப்படின்னு கேள்வி வந்துடுச்சோம் அவளுக்கு அவள் சொன்னால் தே எப்ருவன்னு அவள் எல்லோருமா சொன்னால் கஸ்மீன்னு சத்திரமா அஸ்மஹே என்ன பிரயோஜனத்துக்காக நாம் இப்போ இந்த சத்ரயாகத்தை பண்ணுறோம் அப்படின்னு சந்தேகம் இருக்குது நமக்கு அப்படின்னு அவளுக்கு சந்தேகம் வந்துடுச்சு மேற்கொண்டு என்ன நடந்ததுங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்